ஒருவர் ஏனெனில் உங்களில் ஒருவர் தூங்கிய நிலையில் தொழுதால் அவர் மன்னிக்க அல்லது தன்னை தானே என்பதை அறிய என்று நபி சொல்லு அணி செல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஒன்று இரண்டு முஸ்லிம் ஏழு எட்டு ஆறு